தினம் ஒரு தகவல் வழங்குபவர் பா ராமலிங்கம் ஆசிரியர் பண்டூட்டி தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இந்திய விடுதலைக்காக போராடி உயிர்நீத்த கொடிக்காத்த குமரனை பற்றி இன்று நாம் அனைவரும் தெரிந்து கொள்வோம் கொடிக்காத்த குமரனுடைய இயற்பெயர் குமாரசாமி தந்தையார் நாச்சிமுத்து தாயார் கருப்பாய் இவர் சொந்த ஊர் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த சென்னிமலை செங்குத்த மரப்பனைச் சேர்ந்த இவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாம் ஆண்டு அக்டோபர் நாலில் குமாரசாமி ஏழு குழந்தைகளின் மூன்றாவது குழந்தையாக பிறந்தார் ஏழை குடும்பத்தில் பிறந்த இவர் ஐந்தாம் வகுப்புக்கு மேல் படிக்க முடியவில்லை தாய் மாமன்கள் வாழ்ந்து கொண்டிருந்த பள்ளிப்பாளையம் சென்று பட்டு நெசு கற்று சென்னிமலை திரும்பினார் நெசு தொழிலில் ஈடுபட்டார் பதினேழாம் வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு இவருக்கு பத்து வயது ராமாயை மனம் முடித்து வைத்தனர் நாடி திருப்பூருக்கு வந்தார்கள் அங்கு பஞ்சு விற்பனை நடைபெறும் பொழுது எடையை கண்காணிக்கும் குமாரசாக பணியாற்றி வந்தார் வீட்டுக்கு அருகே இருந்த காமாட்சியம்மன் கோயிலில் சனிக்கிழமை தோறும் பச்சனை பாடுவார் திருவாசும் தினமும் படிப்பார் திருக்குறளை படித்த குமாரசாமிக்கு காந்திகளுடைய சித்தாந்தம் மிகவும் பிடித்திருந்தது காங்கிரீஸில் சேர்ந்தார் கதர் அணிந்தார் மனைவையும் கதர் அணிய செய்தார் திருப்பூரில் நடைபெற்ற அந்நிய துணி மறியல் மதுகடை மரியல் சுதேசி போராட்டம் இவற்றில் கலந்து கொண்டார் சைனா பட்டாசு கடை முன் மறியல் செய்த போது கடைக்காரன் பட்டாசை கொளுத்தி குமரின் முகத்தில் வீசினான் முகமெல்லாம் இரத்தம் படிய வீட்டிற்கு சென்றார் தாயும் மனைவியும் கதறி துடித்தனர் அன்று முதல் பட்டாசு வெடித்து விழா கொண்டாடுவதில்லை என முடிவெடுத்தனர் ஆணவத்தின் உச்சில் நின்ற ஆங்கில அரசின் வைசராய் மெனிங்டன் அன்பெண் உருவான காந்தியடிகளை கைது செய்தான் காங்கிரசே சட்டவிரோதமான கட்சி என அறிவித்தான் திருப்பூர் தேசபந்து வாலிபர் சங்கம் வழக்கம்போல் வீறு கொண்டது குமரன் ஆறு மாதத்துக்கு முன் தந்தை இழந்தார் மனைவி ஊரில்லை தாயார் அழுதார் தான் வாழ் செல்லும் முடித்திருத்தத்திலிருந்து உணவு விடுதுவரை சென்று செலுத்த வேண்டிய பாக்கியை கொடுத்துவிட்டு போராட்டத்திற்கு பெயர் கொடுத்தார் தலைமை ஏற்க வேண்டிய ஈஸ்வர மூர்த்தியை பெற்றோர்கள் தடுத்ததால் பி எஸ் சுந்தரம் தலைமையேற்றார் கதர் இயக்கத்தை மியான்மாரில் நடத்திய லட்சுமி அம்மாவின் மகன்தான் சுந்தரம் அவரது தலைமையில் ராமன் நாயர் நாச்சி முத்து செட்டியார் சுப்ராயன் நாச்சி முத்து கவுண்டர் விஸ்வநாத நாயர் என ஒன்பது பேர் அணிவகுத்து நின்றனர் சுந்தரம் ஒன்பதாவது நபரை உற்று பார்த்து நீங்கள் போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டாமே என்றார் ஒன்பதாவது நபர் குமரனை நன்கு அறிந்த அப்புக்குட்டி அவர் உறுதியான உள்ளம் படைத்தவர் என்றார் கைதில் கதர் கொடி பிடித்து காந்தி மகானை மனதில் வைத்து பாரதி தேவின் கோயிலுக்கு போகும் பக்தனை போல் வீறு நடை போட்டார் குமரன் வான வந்தே மாதிரம் என முழங்கினார் மக்கள் வாழ்த்தினர் அப்போது அந்த ஒன்பது பேரையும் எந்த முன்னறிவிப்பும் இன்றி மகமது தலைமையில் முப்பத்தி ரெண்டு போலீசார் பாய்ந்து தடிகளால் காட்டு மிராண்டித்தனமாக அடித்தனர் வந்தே மாதிரம் என்று சொல்லும் வாயில் அடி மறியல் செய்யும் காலில் அடி என அடித்தனர் குமரன் கையிலிருந்து கொடியை பிடுங்க முனைந்தனர் கொடியை நிமிர்த்தி இருக பிடித்தவரே குமரன் வந்தே மாதிரம் வந்தே மாதிரம் என்று கூறியவாறே கீழே விழுந்தார் காந்தி நாமம் வாழ்க என அவர் வாய் முணங்கியது பொதுமக்கள் பலமான அடிப்பட்டு கிடந்த குமரன் சுந்தரம் ராமநாயர் ஆகிய மூவரையும் திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு சேர்த்தனர் டாக்டர் கோபால மேனன் டாக்டர் ரங்கநாதன் இருவரும் போலீஸாரின் மிரட்டல்களையும் மீறி கோரனை காமாற்ற காப்பாற்ற முயன்றனர் போலீஸ் இவர்கள் சாகட்டும் என கூறினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஜனவரி பத்தில் மருத்துவம் பார்க்க அனுமதிக்கப்பட்ட குமரன் பதினோராம் தேதி மருத்துவமனையில் அதிகாலையில் மரணமடைந்தார் பொதுமக்கள் சடலத்தை உர்மலாக எடுத்து சென்றனர் தம்பி ஆறுமுகம் கொல்லி வைத்தார் குமரன் தேசத்தின் புது நாங்களும் கொல்லி வைப்போம் என்று கூறி ராஜகோபால் ஐயர் மாணிக்கம் செட்டியார் வெங்கடாச்சலம் பிள்ளை உட்பட பலர் கொல்லி வைத்தனர் காந்திநாமம் என்று சொன்ன குமரனை கொன்றனர் மயானத்தில் ஆயிரக்கணக்கோர் காந்தினாமம் என்று முழங்கினர் குமரன் மறைந்த ஒரு மாதத்திற்குள் திருப்பூர் வந்து மகாத்மா காந்தி குமரன் குடும்பத்திற்கு ஆறுதல் கூறினார் காமராஜர் உயிருந்த காலம் வரையிலும் அவ்வப்போது குமரன் குடும்பத்தினரும் தொடர்பு விசாரித்து கொள்வார் குமரனை பதினேழு வயதில் மணந்து ஏழு வருடங்களில் கணவனை இழந்த ராமாய் அம்மாள் கொடிக்காக இன்னுயிர் நித்த அன்புக்குரிய கணவரின் தியாகத்தை எண்ணி பெருமிதமடைந்தார் அவரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் ஏப்ரலில் இன்னுயிர் நீத்தார் அதனால் திருப்பூர் கணவனை மனதில் நினைத்து வணங்குவோம் நன்றி வணக்கம்